ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் இந்த எக்கட்டான சூழ்நிலையில் அபரகர்மாவை தர்மசாஸ்திரம் சொல்லும் விதமாக எப்படி செய்து பூர்த்தி செய்யணும் என்கிறதை பார்த்துன்னு வரும் அதிலே ஒரு வருடம் முடிவில் செய்ய வேண்டியதான ஆப்திகம் என்கிற ஸ்ராத்தத்தை அந்த காலத்தில்தான் செய்யணும் என்பதை பார்த்தோம் அதற்கு மாற்றுக்காலம் கிடையாது ஆப்திகத்தை அந்த காலத்தில் செய்யலைன்னா மீண்டும் முதல்லிருந்து செய்ய வேண்டி வந்துடும் என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதை விடக்கூடாது அந்த காலத்தில் தான் செய்யணும் அதிலிருந்து ஆரம்பித்து வருடா வருடம் நாம் செய்ய வேண்டியதான தாயார் இந்த ஸ்ராத்தத்தை செய்யணும் எந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் அதை மாற்று வழியில் எப்படி செய்யலாம் என்று யோசிக்கக்கூடாது ஏன்னா சில க சில ஸ்ராத்தங்களை சில முறையில் செய்யலாம் என்று தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு இதையெல்லாம் நாம் செய்வதற்கு நமக்கு ஆதாரம் நம் ரிஷிகள் செய்த தர்மசாஸ்திரம்தான் நாம் உலகத்தை அனுசரித்தோ நம்முடைய எண்ணத்தை அனுசரித்தோ நாம் இந்த காரியங்களை தீர்மானிக்க முடியாது கூடாது நாம் ஒரு ஸ்ராத்தத்தை எப்படி செய்யணும் என்று தர்மசாஸ்திரம் சொல்லி கொடுத்துருக்கோ அந்த முறையில் தான் செய்யணும் மாற்று வழிகளெல்லாம் தர்மசாஸ்திரமே காண்பித்திருக்கு என்று தர்மசாஸ்திரம் படித்தவர்களே சொல்கிறாரே அப்படின்னு ஒரு கேள்வி அங்க நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு தர்மசாஸ்திரம் அப்படி சில வழிகளை காண்பிச்சிருக்கு அத்தரச்சைவீனச்சன்தமராம் பிரகுவேத்த ஹேம்னா வா ஜச்தமாக திரவியே யூஜாபாவே அன்னமாத்திரன் து பச்சு பைத்திருக்கேணூன ஹோமம் குறிய் ரிச்சணா அத்தியதிரியூனியேத்துவா திருணம் ஸ்நாச்ச விதிவது விளதர்ப்பணம் அதுவா ரோதன்குறியுச்சைஜனை வநிரோம் மகாபாபீ வதன் விச்சண அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதாவது ஷ்ராத்தை நான்கு விதமாக காண்பிச்சிருக்கு ஆமிராம்னு உண்ணும் வாழைக்காய் அரிசி வெல்லம் பாசிப்பருப்பு வைத்து செய்வது அதற்கு ஆமஸ்ராத்தம்னு பேர் ரெண்டாவது ஹிரண்யஸ்ராத்தம் நாம் ஒரு ஸ்ராத்தத்தை செய்தால் என்ன செலவாகுமோ அதில் நான்கு மடங்கு சேர்த்து பணத்தை வைத்து செய்வதற்கு ஹிரண்யஸ்ராத்தம்னு பேர் மூன்றாவது தில தர்ப்பணம் தர்ப்பணமாக செய்வது நான்காவது அன்னசூக்தம் என்று இருக்குது பித்ரு சூக்தம்னு இருக்குது அந்த பித்ரு சூக்தத்தை சொல்லி அன்னத்தினாலே அக்னியில் ஹோமம் செய்வது இப்படி நான்கு விதமாக ஸ்ராத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த நான்கு விதமாகவும் இந்த ஸ்ராத்தத்தை வருஷாவரணம் செய்ய வேண்டியதான ஸ்ராத்தத்தை செய்யலாமே என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறதே அப்படின்னா இதற்கு வியவஸ்தித விகல்பம் அப்படின்னு பேர் அதாவது வியவஸ்தித விகல்பகானா யார் இதுபோல் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது வாழைக்காய் அரிசி வைத்து கொடுத்து ஸ்ராத்தத்தை செய்யணும் யார் அப்படின்னா அத்வகா பாத யாத்திரையாக காஷி போன்ற கஷேத்திரங்களுக்கு போயின்னு இருக்கிற பொழுது வழியிலே நாம் தாயார் தகப்பனார்களை உத்தேசித்து செய்ய வேண்டியதான ஸ்ராத்த திதி வந்தால் அப்போது வாழைக்காய் அரிசி வெள்ளம் பாசிப்பருப்பு வைத்து அந்த சிராதத்தை செய்யணும் ஆத்துரகா ஆத்துரகனா வியாதியோடு உள்ளவன் பக்கத்தில் அருகில் யாரும் வர முடியாத ஒரு நோயோடு இருக்கான் அருகில் யார் வந்தாலும் அவர்களுக்கும் அந்த நோய் தொற்று வரும் என்ற ஒரு நோய் உள்ளவன் ஹிரண்யமாக செய்யணும் பணத்தை வைத்து செய்து அதை விநியோகம் செய்யணும் விஹீனஸ்த த தனேஸ்ததா அல்லது பணம் காசு வசதி இல்லை தரித்திரனாக இருக்கான் அதாவது அன்னிக்கு பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடக்கூடிய நிலையில் இருக்கான் அப்படின்னா அவன் என்ன செய்யணும் அரிசி மாத்திரம் வாங்கி அந்த அன்னத்தை சமைத்து பித்ரு என்ற ஒரு சூக்தம் இருக்கு அந்த சூத்தத்தை சொல்லி அக்னியில் ஹோமம் செய்யணும் அன்னைக்கு பிக்ஷை எடுத்து அன்றைக்கு வந்த பணத்தில் அரிசி வாங்கி சமைத்து அந்த அன்னசூகத்தினால் ஹோமம் செய்யணும் நான்காவது முறை திலத்தர்ப்பணமாக செய்வது திலதர்ப்பணம் எப்போது செய்யணும் அவனுக்கு கல்யாணம் கார்த்திகை ஒன்றுமே ஆகலை அவனுக்கு வீடு வாசல் எதுவுமே கிடையாது பணம் என்கிறதே அவனுக்கு கையில் கிடையாது தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் போய் சாப்பிட்றான் அவனுக்கு எதிர்பார்ப்புகள் குடும்பம் குழந்தைகள் ஞாத்திகள் சந்ததிகள் ஞாத்திகள் பங்காளிகள் சொந்தம் அப்படின்னு ஒத்துருமே இல்லை அப்படின்னா அவன் திலதர்ப்பணமாக செய்யணும் இந்த நான்கு விதமாக செய்யும் பொழுதும் ரோதனும் குறையாது எரஞ்சி சத்தம் போட்டு அழனும் முதல்ல பதினோரு மணிக்கு குதப காலம்னு பேர் இந்த குதப காலத்தில் பக்கத்தில் உள்ள நதியில் போய் ஸ்நானம் செய்து ரோதனம் பண்ணணும் இறஞ்சு அழணும் என்ன சொல்லி அழணும் அப்படின்னா தரிதரோகம் மகா நான் மகா தரித்திரனாக போயிட்டேன் கையில் பணங்காசு கிடையாது பாபம் செய்ததின் காரணமாக பிதற்களை உத்தேசித்து செய்யவே செய்யக்கூடியதான சிராதத்தை செய்ய முடியாத நிலையில் நான் இருக்கேன் அப்படிப்பட்ட பாபத்தை செய்தவனாக நான் இருக்கேன் ஆகையினாலே உங்களுக்கு இந்த முறையில் செய்கிறேன் என்று சொல்லி அந்த சிராத்தத்தை செய்யணும் என்று சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரம் இதற்கு வியவஸ்தித விகல்பம் அப்படின்னு பேர் அவன் என்ன நிலையில் இருக்கானோ அந்த நிலையில் அந்த சிராதத்தை செய்யணும் ஆனால் அவன் குடும்பத்தோடு சாப்பிடக்கூடியதான நிலையில் நம்முடைய பிதர்கள் வச்சிருக்கார் அவன் ஒரு வீட்டில் தான் இருக்கான் மனைவியோடு குழந்தையோடு இருக்கான் அப்படின்னா அவன் முறையாக இந்த சிராதத்தை ஹோமம் செய்து செய்துடணும் ஊஷரே தூயா க்ஷிப்தம் பீஜம் ந பிரதிரோகதி ததாச்ச தவே தேஷாம் என்னதத்தம் மிருதேகனி அவனுக்கு ஓரளவுக்கு கையில் பனுங்காசி இருக்குது வீடு வாசல் இருக்குது மனைவி குழந்தைகள்னு இருக்கா அப்படின்னா கட்டாயம் அவன் செய்யணும் இல்லைன்னா என்ன ஆறுதுன்னா எப்படி உழப்படாத ஒரு பூமியில் தானியம் போட்டால் முளைக்காதோ அதுபோல் இவனுடைய வாழ்க்கையானது அமைஞ்சு போயிடும் மேலும் மேலும் கஷ்டங்கள் வந்து இவன் நரக்கங்களை அனுபவிக்க வேண்டி வந்துடும் பித்தர்களுடைய அனுகிரகத்தினாலேதான் வீடுவாசல் கிடைக்கிறது பித்தர்களுடைய அனுகிரகத்தினாலேதான் கல்யாணமாகிறது பித்தர்களுடைய அனுகிரகத்தினாலேதான் குழந்தைகள் பிறக்கிறது பித்திருக்களுடைய ஒரு அனுகிரகத்தினால்தான் கையில் ஓரளவுக்கு காசு பணங்காசு இருக்குது அந்த பித்திருக்களுக்கு நாம் நன்றி செலுத்துவது தான் இந்த சிராத்தம் என்பது இதை ஹிரண்யமாக செய்வது அப்படின்னா இவனுக்கு முதல்ல ஒரு ரோகமானது வரணும் பக்கத்தில் யாரும் வர முடியாத ஒரு நோய் வந்தால் ஹிரண்யமாக செய்யலாம் அல்லது கட்டிண்ட வேஷ்டியோடு கிளம்பி வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டான் அப்படின்னா அவன் அரிசி வாழ்க்கையாக வச்சு கொடுக்கலாம் ஒத்தரும் கிடையாது ஏன்னு கேட்க ஒருவரும் கிடையாது அன்னன்னைக்கு பிக்ஷை எடுத்து தான் சாப்பிட்றான் அப்படின்னா அவன் தர்ப்பணமாகவோ ஹோம அன்ன அன்ன சூக்த ஹோம ஹோமமாகவோ பித்திருசூக்தத்தினாலே செய்து முடிக்கலாம் அந்த நிலையில்தான் செய்யணும் என்று தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு இதை அனைவரும் கடைபிடிப்பது என்பது மிகவும் தவறான ஒரு காரியமாக போயிடும் இதை மனதில் வச்சென்று நாம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதான ஸ்ராத்தத்தை கட்டாயம் செய்துடனும் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்